ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி இரண்டு அலி ரல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வித்திரு தொழுகை கடமையான தொழுகையை போன்று கட்டாயமானதல்ல எனினும் நபிசல்லாகும் அலிஹி வசல்லாக்கினார்கள் மேலும் நிச்சயமாக அல்லாஹூ ஒருவன் அவன் ஒற்றை படையை எனவே குரானை பெற்றவர்களே நீங்கள் வித்திரு தொழுகையை தொழுங்கள் என்று நபிசல்லாஹும் அலிஹிவசல்ல அவர்கள் கூறினார்கள் அபோ தாவாஸ் ஒன்று நான்கு ஒன்று ஆறு திருமிதி நான்கு ஐந்து மூன்று இது ஹசன் என திருமிதியுமாம் கூறுகிறார்கள்